அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் ஏற்கனவே இந்த குரட்பாவை படித்து பொருள் தெரிந்து கொண்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் சில கருத்துக்களை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அதாவது சரியாக ஆராய்ச்சி ஒரு தடவைக்கு பல தடவை ஆராய்ச்சி பண்ணாமல் நட்பை உருவாக்கிக்க கூடாது அப்படி பண்ணாமல் ஆராய்ச்சி பண்ணாமல் எடுத்துக்கொண்டால் இதுக்கு முதல் குரலில் சொன்னார் அது பெரிய கெடுதலை கொடுக்கும்னர் ஆராய்ச்சி பண்ணாமல் உண்டாக்கிக்கிற நட்பு இங்கே என்ன சொல்கிறார் சாகர வரைக்கும் அது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்தை இங்க சொல்லியிருக்கார் இந்த ஆய்ந்து ஆய்ந்து அப்படின்னு அடுக்கா வருது பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அது மாதிரி ஆக ஆய்ந்து ஆய்ந்து அப்படிங்கிற அடுக்கு இடைவிடாது பல முறை ஆராய்தலை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது ஒருமுறை ஆய்ந்த பின்னரும் மேலும் பல வகைகளில் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என அறிவுறுத்துகிறது மேலெழுந்தவாரியே ஆராய்ச்சி பண்ணால் போகாது நுணுக்கமாக கொஞ்சம் தீர்க்கமாகவே பண்ணணும் அப்படிங்கிறார் அப்படி ஆராய பண்ணினா கெடுதல் வரும் துன்பம் வரும் அப்படிங்கிறத நன்றாக அறிவுறுத்துகிறார் இறைவனுடைய படைப்பில் உறவுகளை அதாவது நம்முடைய உறவுகள் சுற்றங்களை தேர்ந்தெடுக்கிற உரிமை வாய்ப்பு நமக்கு கிடையாது அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது உறவுகள்லாம் ஒருவர் பிறக்கிற போதே தீர்மானிக்கப்படுறது ஆனால் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு உரிமை நமக்கு இருக்குது அந்த உரிமையை திறமையாக பயன்படுத்தி நட்புறவை கவனமாக பெருக்கிக் வேண்டும் என்று உரையாசிரியர்கள் உபதேசிக்கிறார்கள் நல்ல பண்புகளையும் செயல் அறிவாற்றல் கொண்டோரை நண்பராகப் பெறுவதின் மூலம் நாமும் நல்ல முறையில் முன்னேற முடியும் இந்த காலத்திலெல்லாம் பார்க்குறோம் ஒரு ஸ்தாபனத்திலலாம் கூட சரியான ஆட்கள் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிற ஆள்கள் அவசரப்பட்டு ஆட்களை தேர்ந்தெடுத்து அப்புறம் சிரமப்படுறது இல்லை அது பெரிய துன்பத்தை கொடுக்கறதுங்கிறது நடைமுறை வாழ்க்கையில் அனுபவப்பூர்வமாக பார்க்குறோம் ஆகையினால் சரியான ஆள் அமைகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது ஸ்தாபனத்துக்கு நல்லது ஒரு தனி மனிதனுக்கும் நல்லது ஒரு தலைமைக்கு அது ரொம்ப அவசியமான ஒரு பண்பாக அதாவது நட்பு ஆராய்தல் அப்படிங்கிற பண்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது நம்மை நல்வழிப்படுத்தும் நல்ல நண்பனாகவும் நல்ல பண்புகளையும் செயல் திறன் அறிவாற்றல் கொண்டோரை நண்பராகப் பெறுவதின் மூலம் நாமும் நல்ல முறையில் முன்னேற முடியும் நல்வழிப்படுத்தும் நல்ல நண்பனாகவும் நாம் மாற நண்பர்கள் சிந்தனைகள் நம்பிக்கைகள் போன்றவற்றில் ஒத்திருப்பர் ஒத்திருக்க வேண்டும் தான் தவறு செய்தால் துணிந்து எதிர்த்து நம்மை அவர் நல்வழிப்படுத்துவார் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துவார் இனம் மதம் மொழி என்ற பாகுபாடெல்லாம் நட்புக்கு கிடையாது அது ஆன்ம நேயம் இறைநேயத்துக்கு நிகரானது எவ்வளவு பேர் நமக்கு நண்பர்கள் என்பது முக்கியமல்ல எவ்வளவு நல்லவர்கள் நமக்கு நண்பர்கள் என்பதுதான் முக்கியம் பொதுவாக ஒன்று சொல்லுவார்கள் உன் நண்பர்களை காட்டு நீ யார் என்பதை சொல்லுகிறேன் என்கிற பழமொழியும் நல்லோர் நட்பின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது இவற்றையெல்லாம் சிந்திக்காமல் தாழ்ந்த மக்களுடன் கீழோருடன் அதாவது பயனற்ற சொற்களை பேசுபவர்கள் அமைதியை குலைக்கின்ற வகையிலே நடந்து கொள்கின்றவர்களுடன் நட்பு கொள்வோமேயானால் அது துன்பம் தருவதாக அமைந்து வாழ்நாளின் இறுதி வரை தொடரும் என்பதைத்தான் இந்த குரட்பாவிலே திருவள்ளுவர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் தான் சாம் துயரம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன தான் சாவதற்கு ஏதுவாகிய துன்பம் அல்லது உடலுக்கே அழிவை தரக்கூடிய துன்பம் என்றவாறெல்லாம் உரையாசிரியர்கள் பொருள் கூறினார்கள் தான் சாகும் கடைசி காலம் வரையும் தான் சாகின்ற கடைசி காலம் வரையிலும் துயரம் என்றும் தான் சாவதற்கு காரணமான பெரிய துன்பம் என்றும் இவ்வுரைகளை பகுத்து பார்க்கலாம் ஆக தான் சாம் துயரம்னா என்ன அர்த்தம் தான் சாகிற வரைக்கும் இது கஷ்டமாக தெரியும் நம்ம சாகரத்துக்கே இது காரணமாகிவிடும் அப்படின்னு ரெண்டாக பிரித்து பார்த்துக்கணும் முந்தைய குரலில் வீடில்லை நட்பாழ்பவருக்கு அதாவது நட்பிலிருந்து விடுபடுதல் இல்லை அப்படின்னு சொன்னார் இங்கே இறுதியில் இறக்கும் வரை அது துன்பம் தந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் அதை சொல்லியிருப்பது ரொம்ப பொருத்தமாக காணப்படுகிறது மேலும் தொடர்ந்து நாம்